காற்றலைகளில் கவிதையோடு இணைஞ்சிருக்கீங்க நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் இயற்கை விதை கவிதைகளை பற்றி கேட்டு ரசிச்சீங்க அடுத்ததா பசுமை தோழி கவிதையினை கேட்கலாம் பசுமை தோழி அன்பு தோழி ஆரே நீ கார்மேகங்கள் கலைந்து பாசமலையாய் விழுந்து அழகு அருவியாய் எழுந்து பொதுப்புணல் பொங்கி பாய்ந்து ஓடையாய் நடைகட்டி அகன்ற ஆராய் இடைகட்டி தேரோடும் உன் பவனி வேரோடிய உயிருக்கெல்லாம் பூ பூத்து காய்கனிந்து பாரெல்லாம் பார்த்தாயா பசுமை கொண்டாட்டம் நீ விரியும் கரையெல்லாம் மாந்தர்கள் திருவிழா கூட்டம் தோய மலர்கள் தூவிட்டு உன்னை வணங்கி மகிழ்ந்தே வரவேற்பர் உன்னில் பொங்கிடும் வெள்ளமதில் தூய்மை உள்ள எங்கள் ஊரும் ஊராறும் தூய்மையாவோம் குளம் குட்டைகள் நிரம்பிட கிணறுகள் ஊற்றெடுக்க எங்களின் வறுமை அகன்று வாழ்வு பூத்திடும் நெல்லாமல் ஓடிடும் பசுமை தோழி நீ இகமெங்கும் சென்றிடு மகிழ்ச்சி தந்திடு பசுமை தோழி அற்புதமான கவிதையை கேட்டு இன்னும் கவிதைகள் கேட்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் காற்றலைகளில்